முதல் பக்கம் பிரார்த்தனை ஸ்லோகம் பிறகு இருபத்தி நாலாவது ஸ்லோகம் படிக்கணும் நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகிராகக் கிராசைக கர்மணே சதேவசோமியம் इदमक्र இமமக்கேகம் அவித்தீயம் தத்தைக ஆகிய ஆசீத் அவித்தீம் தசம் சஜ்ஜாத்த சதந்த சீலக்ஷியோதினா சோஃபிதா சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்திற்கு விளக்கம் பார்த்துட்டு இரண்டாவது அத்தியாயம் போத விவேகத்தில் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை எடுத்துட்டு விளக்கிறார் சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத் பிரம்மனாக மட்டும் இருந்தது அது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது இந்த சிருஷ்டி வருவதற்கு முன்பு ஒரே ஒரு பிரம்மன் இருந்துச்சு அது மட்டும் இருந்துச்சு அந்த பிரம்மன் எப்படிப்பட்டதாக இருந்தது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அப்படிங்கிறது அந்த சாந்தோக உபனிஷத் மந்திரம் அதில் இதம் இவைகள் அனைத்தும் இதம்னா இவைகள் அனைத்தும் அப்படிங்கிறத விளக்கறதற்காக பஞ்சபூதத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் பிறகு பஞ்சபூதத்திலிருந்து உருவான ஸ்தூல சூக்ஷம சரீரங்கள் அனைத்தும் இவைகள் அனைத்தும்னா இந்த பிரபஞ்சம் பூரா பிறகு இந்த உடம்பு மனசு அறிபவனாகிய என்னை தவிர வேறு எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவைகள் இவைகள் தோன்றுவதற்கு முன்பு சத்பிரமனாக மட்டும் இருந்தது இவைகள்னா இவைகள்ங்கிறது சொல்லியாச்சு இதங்கிற வார்த்தைக்கு பதினெட்டாவது சுல வரைக்கும் நிறைய அர்த்தம் சொல்லிட்டாரு இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அப்போ நான் இல்லை அந்த உடம்பு இல்லையான அந்த உடம்பு எத்தனை உடம்பு இருக்கோ அத்தனை சரீரங்களும் எவ்வளவு மனசு இருக்கோ அவ்வளவு மனசும் அரிபவனாகிய ஆத்மாவை தவிர இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு சத்பிரமனாகவே இருந்தது இப்போ இவைகளை சொல்லியாச்சு அடுத்தது இந்த சத்பிரமன் சத் மட்டும் இருந்தது அது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுங்கிறார் ஏகம் ஏவ அத் அதை விளக்குறதுக்கு பத்தொம்பதுல இருந்து ஆரம்பித்தார் பத்தொம்போதுலருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த அதை ச விளக்கிறார் அந்த பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் அந்த சுருதி வாக்கியத்தை அப்படியே சொல்லிவிட்டு அங்கே என்ன சொன்னாருங்கன்னா இந்த சத்து மட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப எது இல்லை நீ மட்டும் வானா மிச்சவங்க வரக்கூடாதுன்னு அர்த்தம் சத்து மட்டும் இருந்ததுன்னா வேற எது இல்லைன்னா இந்த வடிவங்களும் பெயரும் இல்லை நாபரூபங்கள் உருவாகவில்லை இந்த நாபரூபங்கள் இந்த சிருஷ்டியாக வந்திருக்கு அது வருவதற்கு முன்பு சத்பிரமன் மட்டுமே இருந்தது அப்படிங்கிறத பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்திட்டு அந்த சத்பிரம்மன் எப்படிப்பட்டது எந்த வேறுபாடுகளும் அற்றதுன்னு சொன்னார் இருபதாவது ஸ்லோகத்தில் வேறுபாடுகள்னால் என்ன மூன்று விதமான வேறுபாடுகள் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் பார்க்கலாம் மூணு வேறுபாடு பார்க்கலாம் அதை பார்த்தா ஸ்வகத பேதம் சஜாதீய பேதம் பிஜாதீய பேதம் பேதம்னா வேறுபாடு ஸ்வகதன்னா தனக்குள் வேறுபாடு இங்கே மரம் உதாரணம் சொன்னார் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம்னா ஒரு மரம் சொல்கிறான் ஆனால் அதுக்குள்ளே எத்தனை இருக்குது கிளைகள் இருக்கு இலை இருக்கு கனி இருக்கு கனி இருக்கு வேர் இருக்கு காய் இருக்கு உள்ளேயே வேறுபாடுகள் இருக்குது பேர் தனக்குள்ளையே ஒரு வேறுபாடுகள் இருந்தால் அதற்கு பெயர் ஸ்வகத இந்த வேறுபாடு பிரம்மன் இடத்துல இல்லை பிறகு சாதிய பேதம் தன் இனத்தால் வேற்றுமை இப்ப எல்லாம் மனிதர்கள் இருக்கான் ஜாதினா தன்மை மனித தன்மை மிருகத்தன்மை அப்படிங்கிறோம் சாதியம் அந்த தன்மைகள் உள்ள பொருள்கள் இடத்தில் வேறுபாடு நானும் நீங்களும் மனசு ஆனா உங்களுக்கு வேறுபாடு ஒரே ஜாதியில் வேறுபாடு சச்சாதியம் சச்சாதியம் ஒரே ஜாதிக்குள்ள வேறுபாடு ஒரே இனத்துக்குள்ள வேறுபாடு பல மரங்கள் இருக்குது இது மாமரம் அது தென்னை இது அரச மரம் அது புங்க மரம் மரம்ங்கிற ஒரு இனத்துக்குள்ள வேறுபாடு மனிதர்களுக்குள்ள வேறுபாடு இதுக்கு பேர் சச்சாதிய பேதம் இப்படி ஒரு வேறுபாடும் இல்லை பிரம்மனிடத்தில் பிறகு விசாதீய பேதம் மரம் இருக்கிறது மரம் என்ற ஒரு இனம் இருக்கிறது மரத்தை தவிர மரத்துக்கு அந்நியமாக மனுஷருக்கும் கல் இருக்கு மண் இருக்கு இதெல்லாம் மரத்துக்கு தனியா வேற ஒண்ணு இருக்கு இது இதுக்கு பேரு அந்த ஜாதி இல்லாமல் வேற ஜாதி அந்த தன்மை இல்லாமல் வேற தன்மை உடையதற்கு விசாதிய பேதம்னு பேரு தன்னிடத்தில் வேறுபாடு தன்னுடைய இனத்திற்குள் வேறுபாடு தன் இனத்தை தவிர வேறு ஒரு இனத்தோடு வேறுபாடு மூன்று வேறுபாடு ஸ்வகத பேதம் சஜாதிய பேதம் விசாதிய பேதம்னு அறிமுகப்படுத்திட்டு என்ன சொன்னார்னா இந்த வேறுபாடுகள் பிரம்மனிடத்தில் இல்லை ஒருவேளை அறியாமையில் வரலாம் அறியாமையினால பிரம்மன் பலவா தெரிகிறது மாதிரி இருக்கலாம் அப்படி இருந்தால் அந்த வேறுபாட்டை நீக்குவது தான் ஏக்கம் ஏவம் அத்விதீயம் என்ற மூன்று வார்த்தை அது ஒன்று மட்டும் ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இருக்கிறது அதற்கு வேறாக வேறொன்று இல்லை அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அந்த சத்பிரமனுக்கு ஸ்வகத பேதம் இல்லை தனக்குள் வேறுபாடு இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணார் எப்படி சொன்னார்னா பிரம்மன் நிறவயவயம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அங்கங்கள் அற்றது உறுப்புக்கள் அற்றதுன்னு வேதம் சொல்லியிருக்கு பிரம்மத்தை சொல்லும் பொழுது பிரம்மத்தை சொல்லும்போது அதுக்கு எந்த அவயவமும் இல்லையு சொல்லியிருக்கு அதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லை அதனால அது உறுப்புக்களற்றது ஸ்வகத பேதம் இல்லை இல்லை இத்தனை வடிவங்கள் இருக்குது இத்தனை பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வேறுபாடாக சொல்லலாமே இவ்வளவு வடிவங்கள் இவ்வளவு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சொன்னார் இந்த மந்திரத்தில் இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன் அப்படின்னார் தோன்றுவதற்கு முன் பெயர் வடிவமெல்லாம் வரல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சத்பிரமனை தோன்றுவதற்கு முன் உள்ள பிரம்மனை பற்றி அப்போ இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இந்த நாமரூபங்கள் பெயரும் வடிவங்களும் வரவில்லை தோன்றவில்லை அதனால் அதுக்கு அவயவம் இல்லை ஒருவேளை தோன்றிய பின் உள்ள இந்த நாமரூபமெல்லாம் வந்திருக்கேன்னு சொன்னால் இது வெறும் தோற்றம்தான் உண்மையில் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் ஒரு கற்பனையாக இருக்குது அதனால் ஸ்வகத பேதம் இல்லைன்னார் ஒரு இருபத்தி மூணில் சிருஷ்டின்னு சொன்னாலே ஒரு உற்பத்தின்னு சொன்னாங்க என்ன வந்திருக்குன்னா ஒரு வடிவம் ஃபார்ம் வந்திருக்கு ஒரு நேம் வந்திருக்கான் ஒரு பெயரும் ஒரு வடிவம்தான் வந்துருக்கு சிருஷ்டினா என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு பேர் வந்திருக்கு ஒரு வடிவம் வந்திருக்கு தங்கத்திலிருந்து நகைகள் வந்திருக்குன்னா அங்கே என்ன மாற்றம் வந்திருக்கு தங்கத்திலிருந்து நகைகள் உற்பத்தி ஆயிருக்கு எத்தனையோ நகைகள் உற்பத்தி உண்மையிலே தங்கம் மாறியிருக்கானா தங்கம் மாறல தங்கத்திலிருந்து ஒரு பெயர் வந்திருக்கு ஒரு ஃபார்ம் வந்திருக்கு ஒரு வடிவம் கழுத்தில் போகிற மாதிரி வடிவம் இருந்தால் அதுக்கு பேர் செயின்னு ஒரு பேர் வச்சிடறோம் கையில் போகிறது மாதிரி ஒரு வடிவம் இருந்தால் அதுக்கு வளையல்னு பேர் வச்சிடறோம் அப்போ அங்கே தங்கம் என்னவோ மாறியிருக்கு ஒரு பெயராகவும் ஒரு வடிவமாகவும் மாறியிருக்கு அது மாதிரி இந்த உலகம் தோன்றுங்கிறது என்ன என்ன என்ன வந்திருக்குன்னா ஒரு பேர் வந்திருக்கு ஒரு வடிவம் வந்திருக்கு நாமமும் ரூபமும் தான் சிருஷ்டி என்பதே அப்படிங்கிறார் சிருஷ்டிக்கு முன்னாடி நாமரூபம் அல்ல சிருஷ்டிக்கு பிறகு நாமரூபம் வந்தாச்சு பிறகு இந்த சத்பிரமன் ஆகவே இந்த நாமரூபத்தை வச்சு நீ உறுப்புக்கள்னு சொல்ல முடியாது அது உறுப்புக்கள் அற்றது ஆகவே ஸ்வகத பேதம் இல்லை உதாரணம் ஆகாசத்தை போலனர் இந்த பிரம்மனுக்கும் ஆகாசத்துக்கு ஒரே ஒற்றுமை இருக்குது ஒரு வேறுபாடுதே இருக்கு ஆகாசம் ஒரே ஆகாசம் தான் பல ஆகாசம் இருக்கா அதுக்கு ஏதாவது உறுப்புகள் இருக்கா இல்லவே இல்லை ஆகாசம் ஒன்று மட்டும் பிரம்மனோட ஒப்பிட்டு சொல்லுவான் ஆனால் ஒரே பேதம் இருக்காங்க விஜாதிய பேத இருக்கு ஆனால் ஆகாசத்துக்கு உறுப்புக்கள் கிடையாது ஆகாசத்தை போல இதற்கு நாம இது இல்லைன்னு சொல்கிறார் பிரம்மனுக்கும் நாம ரூபம் இல்லை உறுப்புக்கள் இல்லை ஒரு இருபத்தி நாலில் சஜாதிய பேதத்தை பார்த்தேன் நாம போன கிளாஸில் பார்க்கும் பொழுது தன் இனத்துக்குள் வேறுபாடு அப்படிங்கறத பார்த்தோம் சஜாதீய பேதம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் சஜாதீயம்னா தன்னுடைய இனத்திற்குள் வேறுபாடு இதற்கு காரணம் என்னன்னா நான் ஒரு மனுஷன் இருக்கேன் என்னையை போல நீங்கள் இன்னொரு மனுஷன் இருந்தால் சஜாதிகம் ஒரே இனத்துக்குள்ள வேறுபாடு நான் மட்டும் ஒரே மனுஷனே இந்த உலகத்தில் இருக்கேன் வேற மனிதர்களே இல்லைன்னா எனக்கு சஜாதிக பேதமே இல்லை இந்த நாட்டில் உலகத்திலே கிடையாது நான் ஒரு மனிதன் மட்டும் இருந்தான் ஆனால் பல மனிதர்கள் இருக்கும் பொழுது ஒரு மனிதனிடம் இருந்து இனி ஒரு மனிதன் வேறுபாடு அதுபோல பிரம்மத்திடம் இனி ஒரு பிரம்மன் இல்லவே இல்லை பிரம்மனைப் போல இனி ஒரு பிரம்மன் இல்லை அதனால் சஜாதிய வேறுபாடு இல்லை ஜாதினா ஒரு இனம்னு அர்த்தம் ஒரே தன்மையுடையதுன்னு அர்த்தம் மனிதர்கள்லாம் ஒரே தன்மை மனிதத்தன்மை மிருகத்தன்மை மிருகத்துக்குள்ள சிங்கம் புலி இப்படிலாம் சொல்றோம் சிங்கத்துக்கு புலி சஜாதிய பேதம் கடவுளுக்குள்ளே சஜாதிய பேதம் இருக்கு பிரம்மத்துக்குத்தான் இல்லை ஏன்னா சிவன் விஷ்ணுவை விட வேறானவர் சிவனும் கடவுள் விஷ்ணுவும் கடவுள் பிரம்மனும் கடவுள் கடவுளுங்கிற ஒரு இனத்துக்குள்ளே ஒரு ஜாதிக்குள்ளே வேறுபாடுகள் பார்க்குறோம் அதனால தானே சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூணு பேருக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு நீ பெரியாளா நான் பெரியாள வந்துருச்சு இந்த சஜாதிய பேதத்தில் தான் இந்த வேறுபாடே வரும் போட்டி பொறாமையில் எங்கே வரும்னா இந்த சஜாதி ஒரே இனத்துக்குள்ளே வரும் வேற இனத்துக்குள்ளே வராது சிங்கத்தை பார்த்து யாராவது புறாமல் போடுவோமா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து புறமா போடுவோம் கடவுள்கிட்டே வந்துருச்சே சரஸ்வதி சோ சினிமா படமே அதுதான் புறம் போட்டி தான் சக்தி பெருசா கல்வியா செல்வமா வீரமா இந்த பிரம்மனிடம் அதைப்போல் வேறு ஒரு பிரம்மன் இல்லாததால் சச்சாதிய பேதம் இல்லை இது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சத்திற்கு வேறாக இரண்டாவது ஒரு பிரம்மன் இல்லை பிறகு வேறுபாடாக தெரியுதே அதுக்கு என்ன காரணம்னா உபாதியினால் தெரிகிறதுன்னு சொன்னார் உபாதி பேதம் உபாதின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய தருமத்தை இனியொன்றின் மேல் ஏற்றி வைப்பது இந்த பெயர் வடிவம் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது உபாதின்னு என்னன்னா இந்த படிக இருக்குது ஒரு செவப்பு மலர் இருக்குது இந்த செவப்பு மலரினுடைய வர்ணம் படிகத்தில் தெரியுது உண்மையிலே படிகத்தில் மலர் இல்லை இந்த மலரினுடைய வர்ணம் அந்த ஸ்படிகத்துக்கு உபாதியாக இருக்குது இந்த இடத்துல ஆனால் மலரில் இருக்க வர்ணம் உண்மை இங்கே அதே இது கடல் எடுத்துக்கங்க கடலில் வந்து பகலில் பார்க்குறோம் வேகமில்லாத வானம் இருக்குது அப்போ பார்த்தா நீல வர்ணத்தில் கடல் தெரியுது கடலில் இருக்கக்கூடிய நீல வர்ணம் உபாதி உண்மையிலே கிடையாது ஆகாசத்தில் இருக்க நீல வர்ணத்தை வாங்கி அது காட்டுது சரி ஆகாசத்துக்கு நீள வரணும் உண்மையானா அதுவும் உண்மை இல்லை அதுவும் பொய் இந்த உபாதியும் பொய்யு இங்கே உபாதி உண்மையாக இருக்குது அந்த மலரில் கலர் உண்மையாக இருக்குது ஆனால் இந்த உபாதி பொய்யா இருக்குது இதில் வந்து கலர் பொய்யா இருக்கு ஸ்படிகத்தில் வந்தது கடலில் வந்து கடலில் தெரிகிற நீள நிறமும் பொய் இருந்த அந்த ஆகாசத்துடைய நீல நிறமும் அப்படி இந்த நாமரூபங்கிறது இல்லை அது பிரம்மத்தின் மீது இல்லாத ஒன்று இருக்கிறது மாதிரியா ஒரு உபாதியா தெரியுது அதனால இந்த பேதம் சஜாதீக பேதம் பிரம்மத்திற்குள் வேறுபாடு மாதிரி தெரிகிறதுன்னு சொல்லி இருபத்தி நாலா ஸ்லோகத்தில் பார்க்க முடிச்சான் இந்த சத்பிரமத்திற்கு ஸ்வகத பேதம் இல்லை உறுப்புக்கள் இல்லை அதனால் ஸ்வகத பேதம் இல்லை அவயவங்கள் இல்லை இந்த பிரம்மத்தை போல் இனியொரு பிரம்மன் இல்லை அதனால் சஜாதீய பேதம் இல்லை மனிதர்களைப் போல் இனியொரு மனிதர் இருக்கான் அது மாதிரி ஒரு பிரம்மத்தை போல இனியொரு மனிதன் இல்லை இது சஜாதீய பேதம் இல்லை அடுத்தது விஜாதீய பேதம் பார்க்கணும் இது மூணாவது வேறுபாடு இதுவும் பிரம்மனுக்கு இல்லைங்கிறத இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் விளக்கிறாரு ஸ்லோகத்தை படிக்கலாம் இருபத்தஞ்சு தத்துவம் ந கல்வஸ்தீதி கம்யதேம் நாசியாத பிரதி யோகித்வம் ியோித இந்த சிரமனுக்கு விஜாதிய பேதம் இல்லை தன் இனம் தன் இனத்துக்குள்ளது சஜாதியம் தன் இனத்துக்கு வேற ஏதாவது இருக்கான்னா வேற எதுவுமே இல்லை அப்படி ஒருவேளை அதற்கு விஜாதிய பேதம் இருந்தால் அது அசத்தாகத்தான் இருக்க முடியும் அதை நிறுவனம் பண்ண போற எப்படின்னு பார்ப்போம் சத்துக்கு வேறான குணம் சத்து அற்றதாக இருக்க முடியும் மனிதனுக்கு வேறானது மனிதத்தன்மை அற்றதாக இருக்கணும் அது மாதிரி சத்பிரமனுக்கு வேறானதுன்னா சத்தினுடைய தன்மை அல்லாததாக இருக்கணும் சத் அல்லாதது அசத்து அப்படி இருந்தால் அது அசத்தாத்தம் இருக்கணும் அசத்துன்னு சொல்லிட்டாலே என்ன இருக்கான் அதுக்கு பொருள் மீனிங் என்ன இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லாத ஒன்றுக்கு பிரதியோகித்வம் கிடையாது இங்கே ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறார் பிரதி யோகித்வம் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கங்க பிரதியோகித்வம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறார் இல்லாத ஒன்றுக்கு பிரதியோகித்துவம் கிடையாது பிரதியோகித்துவம் எதற்கு இல்லையோ அதற்கு விசாதிய பேதம் இல்லை இது அந்த சுலோகத்தினுடைய சாரம் ஒவ்வொன்னா விளக்கம் பார்க்குறோம் இங்கே தர்க்கரீதியான பதில சொல்றார் ஒன்னிலிருந்து ஒன்ன வேறுபடுத்தணும்னு அதுக்கு ரெண்டு தத்துவம் சொல்லணும் எப்படினீங்கன்னா நான் இருக்கேன் நான் வந்து வேறுபட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா வேறுபட்டவன் நான் எதனிடமிருந்து வேறுபட்டவன் இப்போ உங்கள்ட்ட நான் வேறுபட்டிருக்கேன் நான் பாடம் நடத்துறேன் நீங்கள் பாடம் கேட்குறீங்க உங்களிடமிருந்து நான் வேறுபட்டன் வேறுபட்டவன் நான் எதனிடமிருந்து வேறுபட்டவன் உங்களிடமிருந்து வேறுபட்டவன் இந்த வேறுபட்டவனான எனக்கு பெயர் அனுயோகின்னு பேர் சில வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுங்க அனுயோகின்னு பேர் எதனிடமிருந்து வேறுபட்டனோ அதற்கு பேரு பிரதியோகின்னு பேரு இந்த வார்த்தை இங்கே அறிமுகப்படுத்துறார் பிரதியோகின்னு வேறு யார் வேறுபட்டிருக்கிறானோ அவனுக்கு பேர் அனுயோகி எதனிடமிருந்து வேறுபட்டிருக்கிறானோ அந்த பொருளுக்கு பேரு பிரதியோகி பிரதியோகித்துவம் இருந்தால்தான் இவன் வேறுபட்டவன் என்று சொல்ல முடியும் இப்ப இந்த கோட்ல பாத்தீங்கன்னா வாதி பிரதிவாதான் சொல்லுவாங்க பிரச்சனை உள்ளவன் வாதி யாரிடமிருந்து பிரச்சனை அவனுக்கு பேர் பிரதிவாதின்னு சொல்லுவோம் அதே வார்த்தை வாதி பிரதிவாதின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே வேறுபட்டவன் அனுயோகி யாரிடமிருந்து வேறுபட்டவன் அவனுக்கு பேர் பிரதியோகின்னு பேர் சில வார்த்தைகள் ஞாபகம் திருப்பி திருப்பி கேட்கும்போது புரியும் இப்போ நான் மனுஷனாக இருக்கேன் ஏன் முன்னாடி இவ்வளோ மணி பேர் மனிதர்கள் இருக்காங்க இந்த டேபிள் சேர் இருக்குது இல்லை இங்கே ஒரு நாய் இருக்குது நான் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டவன் நான் அணுயோகி இப்போ உங்களிடமிருந்து வேறுபட்டவனா ஒரு மனிதனுக்கும் இனியொரு மனிதனுக்கும் வேறுபாடுன்னா எனக்கு சஜாதீய பேதம் இங்க அந்த மனிதன் பிரதியோகி நீங்கள்லாம் பிரதியோகி நான் அணுயோகி இது சஜாதீய பேதம் ஒரே இனத்துக்குள்ளே வேறுபாடு எனக்கு வேற இங்கே ஒரு நாயோ பூனையோ இருக்கு இல்லை மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது இப்போ இதில் இருந்து நான் வேறுபட்டவன் நான் வந்து அறிவுஸ்வரூபம் இது சடஸ்வரூபம் இது பிரதியோகி நான் அனுயோகி ஆனால் இங்கே உள்ள பேதம் விஜாதிய பேதம் இது ஒரே இனத்துக்குள்ளே வேறுபட்டால் அதுக்கு பேர் சஜாதிய பேதம் இந்த இனத்தை விட்டு வேறு இனத்தில் வேறுபட்டோம்னா அதுக்கு பேர் விசாதிய பேதம் இப்போ எனக்கு பிரதியோகி எதுனா எனக்கு நீங்கள்லாம் பிரதியோகின்னா சஜாதிய பேதம் ஏன்னா மனிதர்களுக்குள்ள வேறுபாடு எனக்கு வேறுபாட அந்த மரம் லைட்டு ஃபேனு இந்த என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லிட்டோம் அதையெல்லாம் எனக்கு பிரதியோகி பிரதியோகித்துவம் இருந்தால் நான் அதிலிருந்து வேறுபடுறேன் எனக்கு வேற ஒன்று இருக்கு மனிதத்தன்மை அல்லாதது எதெல்லாம் இருக்கோ அது எனக்கு பிரதியோகி நான் அனுயோகி அப்ப வேறுபடணும்னா பிரதியோகின்னு ஒன்று இருக்கணும் அணுயோகின்னு ஒன்று இருக்கணும் இங்கே விஜாதிய பேதத்தில் பார்த்தீங்கன்னா எது விஜாதிய பேதம் மனிதனுக்கு வேறுபட்டது பிரதியோகி அது எப்படிப்பட்ட வேறுபட்டது மனிதத்தன்மை அல்லாததா இருக்கணும் கரெக்டா இப்ப மனிதத்தன்மை உள்ளவர்கியம் ஒரே இனத்துக்குள்ள வேறுபாடு நான் மனிதனாக இருக்கின்றேன் எனக்கு அந்நியமாக மனிதத்தன்மை இல்லாதது எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு பேர் பிரதியோகித்துவம் அது விஜாதிய பேதம் புரியுதா குழப்புதா சஜாதீம் விச்சாதீம் இந்த வார்த்தைகளை மைண்டில் யாரு வச்சுக்கிறேன்னா இப்போ அதாவது சத் பிரம்மனுக்கு லட்சணம் என்ன சொல்கிறோம் இருத்தல்னு சொல்கிறோம் பிரம்மன் இருக்கிற இருத்தல் சத்து தான் அதுக்கு லட்சணமே அப்போ பிரம்மனுக்கு பிரதியோகியாக எது இருக்க முடியும்னா அந்த சத்தினுடைய தன்மை இல்லாதது எதுவோ அதுதான் பிரதியோகியாக இருக்க முடியும் மனிதத்தன்மை இல்லாதது மனிதனுக்கு பிரதியோகி அப்போ சத்ரம்மனிடம் எது பிரதியோகியாக இருக்கணும்னா சத்து அல்லாதது சத்தன்மை அல்லாதது இருக்கணும் சத்து அல்லாததுக்கு பேர் என்ன அசத்து சத்துன்னா இருத்தல் உண்மைன்னு அர்த்தம் அசத்துன்னு அது உண்மை இல்லாதது என்ன அசத்து இருக்க முடியும் அப்போ சத்துக்கு விஜாதீயமாக வேறுபட்டதாக பிரதியோகியாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்க முடியும்னா சத்து அல்லாததே இருக்க முடியும் சத்து அல்லாததுக்கு பேர் என்ன பேர் அசத்துன்னு பேர் அசத்துன்னு என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லாததை போய் என்னத்தை பேசுறது அது இல்லவே இல்லை அதுக்கு என்ன லட்சணம் சொல்ல போகிற நீ அப்போ இல்லாததை போய் வேறுபாடு உள்ளதுன்னு சொல்ல முடியுமா இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசலாம் இல்லாததை பற்றி பேச முடியுமா இப்போ என் பையில வந்து பணம் வச்சுருக்கேன் நான் பையன் நிறையா பணம் வச்சுருக்கேன் நீங்கள் ஐம்பது ரூபா நோட்டு வச்சுருக்கீங்களா நூறுரூவா நோட்டு வச்சுருக்கீங்களா ஐநூறுரூவா நோட்டு வச்சுருக்கீங்களா ரெண்டாயிரம் நோட்டு கேட்கலாம் என்கிட்ட பையில் பணமே இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் ஐநூறுரூவா நோட்ருக்கா ஆயிரரூவா நோட்ருக்கா ரெண்டாயிரூவா நோட் இருக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு பணமே இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கு பிறகு எந்த நோட்டுன்னு கேட்க முடியுமா அப்போ சத்துக்கு விஜாதியும் அசத்து இருக்க முடியும் அசத்துனாலும் இல்லை இல்லாததில் போய் நீ என்ன பேசுகிற இல்லைன்னு சத்துங்கிற வார்த்தைக்கு வேறுபட்ட தன்மையுடையது அசத்து தான் அசத்துங்கிற வார்த்தை வந்துச்சுனால எங்கள் இல்லைன்னு அர்த்தம் இந்த சின்ன குழந்தைகிட்ட ஒரு குழந்த கேள்வி கேட்டுச்சு ஒருத்தர் பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னார்னா பூமி வந்து ஆகாசத்தில் சுற்றிக்கிட்டுருக்கு ஆகாஷத்தில் சுற்றிக்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தைக்கு சந்தேகம் ஆகாசத்தில் சுற்றின கீழே விழுந்துடாதா என்ன கேட்டுச்சு பூமி கீழே விழுந்துராதா உடனே இன்னொரு குழந்தை கேட்டுச்சு கீழே விழுந்தா எங்கே போய் விழுகும் கீழே விழுந்துடாத விழுகிறதுக்கு இடம் இருந்தால் தானே எங்கே கேள்வி கேட்கலாம் அது பூமி எங்கே போய் விழுகிறதுக்கு இடம் ஒரு இடம் வேணுமே இல்லாததை போய் எங்கே விழுந்த கேள்வியே தப்பாக போயிருந்தாப்ப அது மாதிரி சப்பிரம்மனுக்கு வேறுபட்டதாக ஒன்று இருக்க வேண்டுமென்றால் அந்த தன்மை இல்லாததாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் பிரதியோகித்வம் மனிதத்தன்மைக்கு வேறுபட்டது மனித தன்மை இல்லாததாக இருக்க வேண்டும் விஜாதியம்னா மிருகம் வந்து மனிதத்தன்மைக்கு வேறானது அதனால விஜாதிய பேதம் இருக்கு எனக்கு மனிதத்தன்மன் அறிவு சுரூபம் அறிவற்ற ஜடம் எனக்கு வேறுபட்டது அப்ப அது விஜாதிய பேதம் அதுக்கு பிரதியோகித்துவம் இருக்கு நான் அனுயோகி எனக்கு வேறுபடுவதற்கு ஒரு பொருள் இருக்கு சத்துக்கு வேறுபட்டதாக இருக்கணும்னா சத்து என்ற தன்மை இல்லாதது சத்தன்மை இல்லாததுக்கு பேர் அசத்து கொஞ்சம் ரொம்ப மைண்டை யோசித்து பார்த்தா தான் புரியும் அசத்தினாலே இல்லைன்னு அர்த்தம் அங்கேயே இல்லைன்னு வந்துருச்சு பிறகு என்னத்தை பற்றி நீ பேசுகிற தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க அசத்தினாலே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுது அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இந்த சத்பிரம்மனுக்கு பிரதியோகியாக அசத் இருப்பதால் அங்கே அசத்தினாலே இல்லை அர்த்தம் அதனால விசாதிய பேதமே இல்லை அப்படின்னு சொல்றாரு பிரம்மனுக்கு பூர்ணம் ஒரு லட்சணம் இருக்கு பூரணம்னா இந்த பலகாரத்தில் இருக்க பூரணம் நினைச்சாதி அதுவும் பூரணம் தான் சுவையா பூரணம்னா அதை வேற ஒன்று இருக்க முடியாது முழுமை அப்படின்னு சொல்லி வேற ஒன்று இருந்து அதை வேறுபடுத்தி காட்டிடுது வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஒன்று இல்லைன்னா தான் பூர்ணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் அதனால தான் இந்த ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதர்ச்சியேங்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா சாந்தி பாட மந்திரம் அதில் அத்தனை வேதாந்தமும் அடங்கிடும் அதில் அது மாதிரி இந்த பிரம்மன் சத்துன்னு சொல்லியாச்சுன்னா அங்கே விஷாதியை பேர் அசத்தாத்த இருக்கணும் அசத்தினாலும் இல்லைன்னு அர்த்தம் அங்கே இல்லைங்கிற வார்த்தை வந்துருச்சு அதனால் பிரம்மனை தவிர வேறு ஒரு பிரம்மன் இல்லவே இல்லை வேறு ஒரு பிரம்மன் வேறாக வேறொரு பிரம்மன் இருந்தால் அது சஜாதிய பேதம் வேறு பிரம்மன் இல்லை பிரம்மனுக்கு அந்நியமாக அதை சக்தி உள்ளது கூடனது வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லணும்னா அது அசத்தாத்தே இருக்கணும் அசத்துனாலே இல்லைன்னு அர்த்தம் ஆகவே பிரம்மனுக்கு விஜாதிய பேதம் இல்லை இப்போ பிரம்மனுக்கு ஸ்வகத பேதம் இல்லை சஜாதிய பேதம் இல்லை விஜாதிய பேதம் இல்லை ஸ்வகத பேதம் என்ன உறுப்புக்கள் கிடையாது ஒரு மரத்திற்கு அவயவங்கள் இருப்பது போல் பிரம்மனுக்கு அவயவங்கள் இல்லை ஒரு மனிதனுக்கு கண்ணு காது மூக்கு இப்படி அவயவங்கள் இருப்பது போல் பிரம்மனுக்கு அவயவங்கள் இல்லை அதனால் அது ஏக்கம் அது ஒன்றாகவே இருக்கிறது பிரம்மனுக்கு அந்நியமாக இனியொரு பிரம்மன் இல்லை அதே தன்மையுடைய பிரம்மன் இல்லை அதனால் அதற்கு இல்லை பிரம்மனுக்கு வேறானதாக அதனுடைய தன்மைக்கு மாறுபட்ட தன்மையுடையதாக எதுவும் இருக்க முடியாது ஏன்னா சத்தது அதற்கு வேறுபட்ட தன்மை என்றால் அசத்தாகத்தான் இருக்க முடியும் அசத்து என்றாலே இல்லை என்ற அர்த்தம் ஆகவே பிரம்மனுக்கு அந்நியமாக எதுவும் இல்லைன்னு இந்த மூணு வேறுபாடும் பிரம்மனுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு இந்த இருபத்தஞ்சு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் விஜாதீயம் அசத்தத்து விஜாதீயம்னா விஜாதியமாக முன்னாடியில் சத்பிரமனுக்குன்னு சேர்த்துக்கணும் சத்பிரமத்திற்கு விஜாதீயமாக அசத் அசத் பவதி அசத் இருக்கிறது சத்துக்கு விஜாதியம்னு சொன்னால் அசத்துன்னு சொல்லி அப்படி அசத்தை சொல்லி ஆகணும் அசத்திருக்கிறது தத்து அந்த சத் அசத்தானது அந்த அச தத்துன்னு அதுவானது அந்த அசத்தானது கல்வஸ்தீதி அதை பிரிச்சோம்னா நஸ்தி அப்படின்னு பிரிக்கணும்னா இல்லை கழுங்குற சும்மா வார்த்தை அந்த ஒரு அலங்கார வார்த்தை அஸ்தினா இல்லை அந்த அசத்தானது அதற்கு மீனிங் என்ன இல்லைன்னு அர்த்தம் இதி கம்யதே என்று அறியப்படுகிறது அசத் என்பது இல்லை என்ற அர்த்தத்தில் அறியப்படுகிறது இல்லை என்ற பொருளில் தெளிவாக அறியப்படுகிறது இது கம்மியதேனா என்று அறியப்படுகிறது இல்லை என்ற பொருளில் தெளிவாக அறியப்படுகிறது அதாவது சத்பிரமணிற்கு விஜாதியமாக அசத்து இருக்கிறதே சொல்லியாகணும் அந்த அசத்துக்கு மீனிங்கே என்ன இல்லைங்கிறது தான் இல்லை என்று தெளிவாக அறியப்படுகிறது அடுத்த வார்த்தை நாஸ் யாத பிரதியோகித்வம் அதை பிரிச்சம் சொன்னால் ந அஸ்ய அதி பிரதியோகித்துவம் இதில் அதக அஸ்யங்கிறத எடுத்துக்கிறலாம் நங்கிறது பிரதியோகித்வத்தோடு சேர்த்துக்கிறணும் ந அஸ்ய அதக அப்படிங்கிறதுல அஸ் அதான் அதகன்னா ஆகவே அஸ்யன்னா இந்த அசத்திற்கு ஆகவே இந்த அசத்திற்கு ந பிரதியோகித்வம் பிரதியோகித்துவம் கிடையாது பிரதியோகித்துவனே புரியுது நான் அனுயோகி எனக்கு வேறாக இருக்கிறது நான் யாரிடமிருந்து வேறுபடுகிறோனோ அது பிரதியோகித்வம் இந்த பிரதியோகித்துவம் அசத்துங்கிற வார்த்தை இல்லைங்கிறதும் பிரதியோகித்துவமாக இருக்குது இல்லைங்கிறதும் பிரதியோகித்துவமாக இருக்கு அப்படிங்கும்போது அங்கே உண்மையிலேயே இல்லவே இல்லை குதக கடைசி வார்த்தை குதக அதனால் எங்கிருந்து விஜாதீயா பிதா விஜாதீயம் என்ற பேதம் வரும் பிதான்னா பேதம் விஜாதீயம் என்ற வேற்றுமை பிரம்மனுக்கு எப்படி வரும் பிரம்மனுக்கு வேறாக ஒன்றுமே இல்லைங்கிற கருத்து நிரூபிக்கப்படுகிறது அடுத்தது இதோட இந்த மூணு ஏகம் ஏவ விளக்கம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன பண்ண போகிறன்னா முதல் வரியில் இதை முடிவுறையை சொல்கிறாரு இரண்டாவது வரியிலருந்து நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் எதிர்கருத்து நம்மளுடைய கருத்துக்கு எதிராக உள்ள கருத்தை சொல்லி அது பொய் நிறுவனம் பண்ணுவார் இதுல முதல்ல சூன்யவாதத்தை நிறுவனம் பண்ண போறார் அது வந்து முப்பத்தி ஓரா சுலோகம் வரைக்கும் நிறுவனம் பண்ணுவார் அந்த கருத்தை இருபத்தி ஆறுல இருந்து பார்க்கலாம் சுலோகம் இருபத்தி ஆறு படிக்கலாம் ஏகமே வாத்து சித்தமத்ரது கேசன விக்வலாசதே வேதம் ஏகமேவ் வாதி சித்தமற்ற முதல் முதல்வரில முடிவரசிறார் ஏகம் ஏவ அத்விதீயத்தை இந்த மூன்று பேதம் இல்லைங்கிறத ரெண்டாவது வரையில் சூன்யவாகத்தை அறிமுகப்படுத்துறார் அதாவது பூர்வபக்ஷம் இந்த வேதாந்தம் படிக்கும்போது பூர்வபக்ஷம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் பூர்வபக்ஷம்னு என்ன அர்த்தம்னா எதிர்கருத்து உள்ளவன் அர்த்தம் எதிர்கருத்துக்கு பேர் பூர்வபக்ஷம்னு பேர் வேதாந்தத்தில் உபனிஷதங்கள் இந்த வார்த்தை நிறைய வரும் இல்லை பூர்வபக்ஷி பூர்வபக்ஷின்னே வரும் பூர்வபக்ஷின்னு அர்த்தம் நம்ம கருத்துக்கு எதிராக இருக்கவன்னு அர்த்தம் இங்கே சூன்யவாதி பௌத்த மதத்தில் சூன்யவாதம்னு ஒரு வாதம் இருக்குது அந்த சூன்யவாதியினுடைய கருத்தை சொல்லி இங்கே நிராகரணம் பண்ணுறாரு ஏன்னா இந்த மந்திரத்திலே சூன்யவாதம் வருது அந்த சாந்தோக்கிய மந்திரத்திலே என்ன சொல்கிறார் ரெண்டாவது வரியில் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அசத்து தான் இருந்தது இல்லாமை தான் இருந்ததுங்கிறார் இல்லாமையிலிருந்து இவையெல்லாம் தோன்றியதுன்னு வருது இல்லாமல் என்ன ஒன்றுமே திடீர்னு வந்துருச்சுங்கிறாரு இதுக்கு பேர் சூன்யவாதம் நிராகரணம் பண்றதுக்காக இங்க சொல்ற சத்திற்கு மூன்று பேதம் இல்லை என்ற முடிவு பேதம் இல்லைங்கிற வார்த்தைக்கு வந்து ஏகம் ஏகம் அது ஒன்று மட்டிற்கு அவயவங்கள் இல்லை பிறகு அதை போல இனி இல்லை அது மட்டுமே இருக்கிறது பத்து பேர் இருக்கீங்க நீங்கள் மட்டும் வாங்கன்னா என்ன அர்த்தங்க மிச்ச மனிதர்கள் இல்லாமல் நீங்கள் மட்டும் வாங்கன்னு அர்த்தம் மட்டும்னா பிரம்மன் அந்த ஒரு பிரம்மன் மட்டும் இருக்கு அதை போல வேறு ஒரு பிரம்மன் இல்லை பிற விஜாதிய பேதம்னா பிரம்மனுக்கு வேறாக வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற கருத்து அத்விதீயம் அத்விதீயம் என்ன அர்த்தம் ஒன்று இல்லை ஏகம்ங்கிறது ஸ்வகத ஏவம் என்பது சஜாதிய பேதத்தையும் அத்விதீயம் என்ற வார்த்தை விஜாதீய பேதத்தையும் குறிக்க இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணுது பிறகு இங்கே சூரிய அந்த சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்திலே சொல்லுது இவைகளையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இல்லாமல் இருந்தது ஒன்றுமே இல்லாம இருந்து திடீர்னு வந்துருச்சுன்னு சொல்கிறார் இங்கே வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வேற ஒரு பொருளாக மாறுச்சுன்னா சொல்லலாம் திடீர்னு யானை வந்துடுச்சுன்னா என்ன பேச்சு சொல்கிறது ஒன்றுமே இல்லை திடீர்னு வந்தாங்க எது வேணாலும் எப்போ வேணாலும் தோன்றலாமே இல்லாமையிலிருந்து வந்தால் எது வேணாலும் எப்போ வேணாலும் தோன்றலாம் சூன்யவாதி அப்படித்தான் சொல்றான் அதை இங்கே நிராகரணம் பண்ணுறாரு இந்த சூன்யவாதிகள் எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களை ரொம்ப புத்திசாலியதான் ரொம்ப யோசிச்சு நல்லா சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சாஸ்திரத்தை விட்டுருவான் அவனா யோசிக்கிறது எப்பயுமே அந்த புத்திசாலித்தனம் கூட எப்படின்னீங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாரமான கருத்தை வச்சுக்கிட்டு சிந்தித்தா நல்லாயிருக்கும் நானாக சிந்திக்கிறேன் நானாக சிந்திக்கிறேன் வேதத்தில் ஒத்துக்கிறதில்லையே நம்ம சம்பிரதாயத்தில் ஒத்துக்கிற மாட்டோம் உன் புத்தி எவ்வளவு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஆரம்பத்திலேருந்து சம்பிரதாயம் இருக்குது முன்னோர்களுடைய பழக்கம் அப்படியே பாரம்பரியமாக வரணும் திடீர்னு நான் எனக்கு புத்தியில் தோன்றுச்சுன்னா உனக்கும் உன் புத்தியில் எப்படி தோன்றுச்சு இன்னொருத்தருக்கு மாதிரி தோன்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உன் புத்தியில் தோன்றலாம் சாஸ்திரத்துக்கு புறம்பில்லாமல் தோன்றலாம் அதை வச்சுக்கிட்டு புத்தியை தீட்ட நினைப்பாங்க நீயா தீட்டினேன்னா யார் புத்தி எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியும் இன்னைக்கு தீவிரவாதிகளில் என்ன பண்ணுறாங்க அதையும் புத்தி கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்கிறானோ இல்லையா திருடராவிங் கூட என்ன சொல்கிறான் நான் பண்ணுற ரைட்டுன்னு சொல்கிறான் சொல்கிறானோ இல்லையா அப்போ அதை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அவனுக்கு தர்மத்தை பற்றி பேசுகிறாருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் சொல்கிறான்னு வச்சுக்கோ அவன் புத்திப்படி சொல்கிறான் நம்ம ஒத்துக்கிற முடியுமா ஒரு வரையறை வச்சுக்கிடுவான் திருக்குறள் எப்படி சொல்லியிருக்கு நீ ஓம் புத்தியில் அப்படி தோன்றலாம் குரலில் வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காருப்பான்னு சொல்லுவான் நம்ம சாஸ்திர தர்மம் இப்படி சொல்லியிருக்கா அதை மையமாக வச்சுக்கிட்டு புத்தியை தீட்டலாம் சூன்யவாதி என்ன பண்ணுறான் நல்ல புத்தியை தீட்டுறான் என்ன பண்ணுறான் அந்த சாஸ்திரத்தின் துணை இல்லாமல் தீட்டுறான் அப்படிங்கிறார் குழப்பமுடையவர்கள்ங்கிறார் என்ன சொல்கிறான்னா இல்லைன்னு ஒன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லட்சணம்லான்னு சொல்கிறான் இல்லாமையிலிருந்து வருது அந்த இல்லாமை எப்படி இருக்குன்னா அது ஒன்றாத்தே இருக்கு இல்லைங்கிறது ஒன்றா இருக்கான் அது மட்டும் இருக்கான் அது இரண்டற்றதாக இருக்கான் கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டான் இல்லைன்னு சொன்ன பிறகு அதுக்கு நீ சம்ஸ்கிருத்தத்தில் அர்ச்சனை பண்ணு தமிழில் அர்ச்சனை பண்ணுன்னு சொன்ன நீயும் இல்லைன்ட்ட என்ன வேணாலும் பெல்ட்டு உனக்கு அதுக்கு அதை பற்றி கேள்வி இல்லாததுக்கு இல்லாததை போய் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ண சொல்கிற கூடாது என்ன ரைட்ஸ் இருக்குது இவன் சூன்யவாதி என்ன இல்லாதலன்னு தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு இல்லாததுக்கு ஒரு லட்சணும் சொல்கிறான் அதுவும் ஏகம் ஏவாத்வி நம்ம நாஸ்திகவாதமே அப்படித்தான் இல்லைன்னு சொன்ன பிறகு நீ அதை பற்றி பேசுகிறதுக்கே கிடையாது இல்லாத பற்றி நீ ஏன் பேசுகிற எப்படி பண்ணால் அவனுக்கு உனக்கல் அதை பற்றி கவலை இல்லாததுக்கு நீ லட்சணம் சொல்லக்கூடாது ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு இந்த அபூர்வ கேள்வியின் நாயகனே கேள்விக்கு பதிலேதான்னு சொல்லி பாட்டில் இல்லாத மேடையில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்க வந்தோம் இல்லாத மேடையில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்க வந்தோம் நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் இது என்ன அர்த்தம் இருக்குது மேடையே இல்லை நாடகம் எழுதவே இல்லை ஆனால் எல்லோரும் நடிக்கிறோமா எல்லாரும் பார்க்குறோமா சினிமா பாடல்தான் இல்லாத மேடையில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்க வந்தோம் நாம் எல்லோரும் பார்க்கின்றோம் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொன்ன பிறகு இங்க லட்சணமே சொல்லக்கூடாது அசத்துன்னு சொல்லியேச்சு அசத்திலிருந்து வந்ததுன்னு எனக்கு சொல்ல இல்லையில இருந்து எப்படி வரும் இல்லாமையிலிருந்து சூன்யவாதி எல்லாம் யோசிக்கிறான் ஆனா குழப்பிடறான் சாஸ்திரத்தின் துறை இல்லாதனால அவன் இங்க சூன்யவாதத்தை அறிமுகப்படுத்திட்டு அந்த சூன்யவாதத்தை அடுத்ததுல இருந்து நிராகரணம் பண்றார் இங்க வெறும் அறிமுகம் மட்டும் பண்றார் இது சொன்னத சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறார் அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அது எந்த லட்சணம் சொல்லக்கூடாது எனக்கு ஒரு சின்ன அனுபவம் நான் ஒரு கடவுளுக்கு ஒரு லட்சணம் நாஸ்தியனாக இருக்கும்போது ஒரு லட்சணம் சொன்னேன் அதாவது ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்காக சொல்கிற ஒருக்கு சொல்லியிருக்க சில கிளாஸ்ல எல்லாம் பதினேழு வயசில் பக்கா நாஸ்தியனாக இருந்தேன் இந்த திருப்பதி நோட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நூறு அடித்து கொடுத்தா இது நடக்கும் நூறு பேர் கொடுங்க ஐம்பது பேர் கொடுங்க அப்படிலாம் விளம்பரம் பண்ணுவாங்க அதை அவமானப்படுத்துனா உன்னை கெட்டது நடக்கும்பான் அதில் போட்டிருக்கோம் அப்போ இதை வந்து ஒருத்தப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கூட படிக்கிற காலேஜில் படிக்கிற பையன் கொடுக்குறான் நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் தேவையில்லாத வேறு இப்போ வாட்ஸ்அப்பில் வருது இதை நூறு பேருக்கு ஷேர் பண்ணு இப்போ அதே இத ஆரம்பித்தது அதை கண்டுக்கிறா விட்டுடலாம் என்ன பண்ணேன் இவன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணி முன்னாடி அப்போ இதை கிழித்தா கடவுள் தண்டனை கொடுப்பாரா அப்போ நான் முன்னாடியே கிழித்தேன் கிழித்து சாக்கடையில் போட்டு மிச்சிட்டேன் அந்த நோட்டீஸை நடந்தது அவன் வந்து அப்படியே நொந்து போயிட்டான் மனசே நொந்து போயிடுச்சு அன்றைக்கி சாயந்தரம் நான் வேற ஒரு இடத்துல பொய்கிற காலில் அந்த மிதித்த காலில் சரியான வெட்டு கால் நகை எலும்பு தெரிகிற அளவுக்கு அப்போ உடனே வந்து ஆஸ்பத்திரியில் தையல்லாம் போட்டு வந்து படுத்தான்னு அவன் சொன்னான் இந்த மாதிரி நீ அந்த நோட்டீஸ் அவமானப்படுத்திட்ட அதனால் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியுமா அப்படி அவர் அவமானப்படுத்துனதுக்காக கடவுள் தண்டனை கொடுத்த கடவுளே இல்லைன்னு அப்படி அவர் தண்டனம் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு பேர் கடவுளே கிடையாது உனக்கு உன் மனசை கஷ்டப்படுத்திருக்கேன் அதுக்கு தண்டனம் கொடுத்துருக்காருன்னா சொல்லு நான் ஏற்றுக்கிறேன் அவரு எல்லாம் வல்லவர்னா அவரை போய் அவமளிச்சு அவர் அதை கூட தாங்க முடியாது அவர் என்னப்பா கடவுள்னு ஒரு லட்சணம் சொன்ன இல்லைன்னா கூட ஒரு லட்சணம் ஏதோ வருது மனசில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க கடவுளை யாரோ அவமானப்படுத்துவாங்க நாஸ்திரியர்கள் அவமானப்படுத்துனாங்க உண்மையிலே அவங்களை அவமானப்படுத்துறதுக்காக கடவுள் தண்டனை கொடுக்கவே மாட்டார் யாராக இருந்தாலும் ஆனால் அதை அவமானப்படுத்துகிறதை பார்த்து பக்தன் வேதனைப்படுறான்னு பாருங்கள் இது ஒரு பக்தன் வேதனைப்படுறான்னு பார்த்தீங்களா அதுக்கு தண்டனை கிடைக்கவும் இவன் மனசு நோகுதே இந்த மன போக்குறதுக்கு அவனுக்கு தண்டனை கிடச்சிட்டே ஆகும் கடவுள்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு லட்சணம் பாருங்கள் கடவுளே இல்லைன்னுட்டு அவருக்கு நல்ல ஒரு லட்சணம் சொல்லியிருக்கேன் நான் கடவுள் மடிஞ்சக்கூடிய ஒரு லட்சணம் சொல்கிறான் நல்ல லட்சணம் இது ஆனால் நாஸ்திகர்கள் அப்படி இல்லை இல்லைன்னு சொன்ன அப்புறம் என்னென்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்த அபிஷேகம் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது நீ இங்கே போக அங்கே தமிழ் கடவுள் அந்த கடவுளே இல்லை என்றப்பற தமிழ் கடவுள் வடநாட்டு கடவுள் இல்லைன்னு சொன்ன எந்த லட்சம் சொல்ல வேண்டியது இல்லை சூன்யவாதி இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் லட்சணமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை கண்டனம் பண்ணுறார் சூன்யவாதம் எப்படி தப்புன்னு சொல்லி அறிமுகப்படுத்த போகிறார் அது அடுத்த சொல்வதில் சொல்கிறாரு நாம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம் சத் இதுவரை சொல்லப்பட்ட சத்தானது அந்த ஏகமே வத்தீயம் சத் இருபத்தி ஆறாவது ரெண்டாவது வார்த்தை முதல் வரி சத் இதுவரை சொல்லப்பட்ட சத்தானது ஏகம் ஏவம் அதாவது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் ஆனது என்று சித்தம் சித்தம்னா நிலைநாட்டப்பட்டுவிட்டது இதுவரை சொல்லப்பட்ட சத்பிரமனானது ஏகம் அத்விதீயம் என்று ஏகம் ஏவம் அத்விதீயம் என்று நிலைநாட்டப்பட்டுவிட்டது அது ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இருக்கிறது வேறாக எதுவும் இல்லை என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டுவிட்டது சித்தம்னா நிலைநாட்டப்பட்டுவிட்டது அத்திரதோ அத்திரன்னா இந்த விஷயத்தில் கேச்சன சில சூன்யவாதிகள் கேச்சன சிலர் அர்த்தம் சில சூன்யவாதிகள் அவங்கள குழம்பி போயிருக்காங்களாம் தெளிவில் குழப்பமுடைய சூன்யவாதிகள் அசத்தியே புறா அசத்தியே இதம் புறா அது பிரிக்கும் போது அசத்தியே அசத்திய சிருஷ்டிக்கு முன்பு புறான முன்பு சிருஷ்டிக்கு முன்பு அசத்தாகவே இருந்தது இது தோன்றுவதற்கு முன்பு அசத்தாகவே இருந்தது விதி என்று அவர்ணயன் கடைசி வார்த்தை அவர்ணயன் சொல்கிறார்கள் இதுவரை சொல்லப்பட்ட சத்பிரமனானது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் ஆனது என்று நிலைநாட்டப்பட்டுவிட்டது இந்த விஷயத்தில் குழப்பமுடைய சில சூன்யவாதிகள் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கு முன்பு அசத்தாகவே இருந்தது என்று சொல்லுகிறார்கள் இந்த மூன்று பேதும் சத்துக்கு இல்லைங்கிறத இது வரைக்கும் நாம் நிரூபித்தாச்சு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சத்து கிடையாது அசத்து தான் இருந்துச்சுன்னு சொல்லி சூன்யவாதிகள் சொல்கிறான் குழம்பி போய் சொல்கிறான் அதை நாம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அதை நிராகரணம் பண்ண போகிறார் அடுத்து இருபத்தி ஏழா ஸ்லோகத்தில் பார்க்கலாம்